ஏழு அப்துல்லாஹின் தொழும்போது காற்று பெறுவது போன்ற உணர்வு ஏற்படுவதாக நான் நபி சொல்லாஹும் அலிகி வசல்லம் அவர்களிடம் முறையிட்டேன் அதற்கு நபி சொல்லாஹும் அலிகி வசல்லம் அவர்கள் நாற்றத்தை உணரும் வரை அல்லது சப்தத்தை கேட்கும் வரை தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம் என்றார்கள்